காரணமாக புனிதமான ராமபானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய பகல் தினத்தில் நோன்பு நோட்பதற்கும் இரவு நேரத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான பள்ளிவாசலில் அவனுக்கு மிகவும் விருப்பமான அமல்களில் வணக்கங்களில் ஐபாதத்தைகளில் ஈடுபடுவதற்குரிய ஒரு அரிய நல்ல சந்தர்ப்பத்தை வாய்ப்பை அல்லாஹு நம்மவர்களுக்கு ஏற்படுத்தி தந்தான் என்றால் இது அல்லாஹூடைய ஒரு தனிப்பட்ட அருளாக கருணையாக கருத்தையாக இருக்குது மேலான பெரியார்களே கணவான்களே சகோதரர்களே இது போன்ற சந்தர்ப்பங்களை அல்லாஹூ சுகனா எல்லோருக்கும் கொடுப்பதில்லை மனிதர்களுடைய பணங்களை வைத்து காசுகளை வைத்து ஆற்றல்களை வைத்து திறமைகளை வைத்து இது வணக்கங்களை செய்யவும் முடியாது அல்லாஹூ சுபானகத்தால யாருக்கு சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை கொடுத்து யாருக்கு நாடுவானோ அவர்களுக்கு தான் இது போன்ற சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹூ சுபான கொடுக்குகின்றான் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் சரி என்று சொல்லக்கூடிய நட்பாக்கியம் தேவைப்படுகின்றது அந்த பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு விரும்புகின்றானோ அவர்களுக்கு கொடுக்குகின்றான் ஒன்று அல்லாஹுடைய விருப்பமும் தேவை இரண்டாவது நம்முடைய தேட்டமும் தேவை நமக்கு தேட்டம் இல்லை என்றால் அல்லாஹ் நிர்பந்தமாக கொண்டு வந்து அந்த சந்தர்ப்பத்தை தருவதில்லை நம்முடைய தேட்டமும் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய நாட்டமும் இருக்க வேண்டும் உலகத்துல நாங்கள் பார்க்கலாம் பலர்களுக்கு அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை கொடுத்திருந்தான் ஆனால் அவர்களால் நல்ல அமல்களை வணக்கங்களை செய்ய முடியல உதாரணத்திற்கு நாங்க பார்க்கலாம் நம்முடைய பக்கத்து நாட்டில் உள்ள அந்த நாட்டில் எட்நூறு வருடம் முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் உலகத்தில் உள்ள மிக பிரசித்தி பெற்ற பெரிய ஒரு பில்டிங்க ஒரு கட்டிட தங்க கட்டியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த முகலாய மன்னர்களில் அதிகமானவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கிய தலா கொடுக்கல இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள் இப்பொழுதும் இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் எமன் இருந்து வருகின்றார்கள் மக்காவிற்கு ஆடுகளை விற்பதற்காக எமலிருந்து சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கும் மக்கா மதியினா இரண்டாயிரம் கிலோமீட்டருடைய சஃபர் அந்த தொலை தூரத்தை பிரயாண செய்து வருகின்றார் மினாவுக்கு ஆடுகளை விற்பதற்கு அங்கே உள்ள ஒரு சகோதரர் சொன்னால் முப்பது ஒருவர் வருகின்றார் மினாவுக்கு ஆடு விற்பதற்கு ஆனால் அவருக்கு இதுவரைக்கும் ஹஜ்டைய பாக்கிய தல்லா கொடுக்கல ஏன் அவருடைய உள்ளத்துல ஒரு ஆசை இல்ல ஒரு தேட்டம் இல்ல சென்ற வருஷம் நாங்க ஹஜ்ஜ முடிச்சிட்டு மக்காவில் ஜித்தாக்கு வந்து கொண்டு இருக்கிறோம் எங்க டாக்சி டிரைவர் அப்படி பேசிக்கொண்டிருந்த வேலையில அவர்கிட்ட நாங்க கேட்டோம் நீங்க ஹஜ்ஜி செஞ்சிட்டீங்களா அவர் சொன்னால எனக்கு நாப்பத்தஞ்சு வயசு ஆனா இது வரைக்கும் நான் ஹஜ்ஜி செய்யல அங்க மக்கால டாக்ஸி ஓட்டி கொண்டு ஈக்கிறாரு அவர் சொன்னாலும் எனக்கு வயது நாப்பத்தஞ்சு இதுவரைக்கும் நான் ஹஜ்ஜு ஹஜ்ஜி செய்யல மேலான பெரியார்களே கணவன்களே சகோர்களே யாருடைய குறையையும் சொல்லல அல்லாஹூ ஒருவருக்கு இது போன்ற சந்தர்ப்பங்களை கொடுப்பான் என்றால் முதலாவது அவருடைய உள்ளத்திலோ ஆசை வேணும் அவருடைய உள்ளத்திலோட தீட்டம் வேணும் அவருடைய உள்ளத்துல ஒரு விருப்பம் தேவை அதனால முதலாவது நன்றி செலுத்தோனும் அல்லாஹூ சுபானுடைய விருப்பமான அமல்கள் ஈடுபடுத்தி இருக்கிறான் என்றால் இது அல்லாஹுடைய தனிப்பட்ட ஒரு அருளாக கருணையாக கிருப்பையாக இருக்கு நாங்க பார்க்கலாம் அல்லாஹூ சுனகவத்தால மனிதர்களுடன் மிக அதிகமாக இறக்கமுள்ளவன் அன்புள்ளவன் நாங்க எவ்வளவுதான் அந்த ரப்படாலுமீன மறந்து வாழ்ந்தாலும் அவனுடைய கட்டளை விட்டுவிட்டு நடந்தாலும் அவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமாக நடந்தாலும் நாங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு மாதிரி அல்லா எந்த முடிவையும் எடுக்கிறதில்லை அப்படி அல்லாஹனுடைய முடிவு எடுத்த உலகத்தில் எங்களால் யாராலும் வாழ முடியாது அதனால அல்லாஹூ சுனஹுவத்தாலும் நம்மவர்களுக்கு சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கின்றான் வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கின்றான் நாங்க அவனை நினைத்தாலும் சரி மறந்தாலும் சரி அல்லாஹ் கூறுகின்றான் எவன ஆதம் ஒரு குருணி ஆதமுடைய நீங்க என்ன நீங்களை நினைப்பேன் நீங்க என்னை மறந்து விட்டாலும் நான் மறக்க மாட்டேன் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பேன் அல்லாஹு அந்த அளவுக்கு நம்முடன் இறக்கம் உள்ளவன் கருணையை உள்ளவன் அதனால் அடியார்கள் பாவங்களை தப்புகளை குற்றங்களை செய்யக்கூடிய வேலையில அதே பாவத்தில் அந்த மனிதன் இருப்பது அந்த நபுள் ஆளுமேக்கு விருப்பம் இல்ல அதே தவறுகளை செய்த நிலையில் அவன் மரணிப்பது அவனுக்கு அல்லாஹுக்கு விருப்பம் இல்ல அதனால் அல்லா பல சந்தர்ப்பங்களை கொடுக்குகின்றான் பல வாய்ப்புகளை கொடுக்குகின்றான் அவனுடைய வாழ்க்கையில பல இன்சுரன்ஸ் பல நிகழ்வுகளை அல்லா ஏற்படுத்துகின்றான் ஆனால் அந்த நிகழ்வுகள் அவனால தாங்கிக் முடியாது உதாரணத்துக்கு நாங்க சொல்லலாம் ஒரு நல்ல ஹெல்த் அதாவது உடல்ல நல்ல ஆரோக்கியம் ஆனால் திடீர் சொல்லி அல்ல பயங்கரமான பெரிய ஒரு நோயை கொடுத்து விடுவான் அந்த நோயின் மூலமாக அவருடைய வாழ்க்கையுடைய திசையை அவர் அப்படியே விடுவார் இன்னும் ஒரு செமில குழந்தை பாக்கி நிறுத்தவே இருக்காது எட்டு வருஷம் பத்து வருஷம் எவ்வளவோ துவா கேட்டு நோன்பு பிடிச்சிருப்பாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னால் அல்லா ஒரு அழகான குழந்தையை கொடுத்திருப்பான் அந்த குழந்தை கிடைத்து திறந்து அழகாக சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருப்பாங்க திடீர் அந்த குழந்தை இறந்துவிடும் அந்த குழந்தையின் மரணத்தின் மூலமாக அந்த தாய் தந்தையுடைய வாழ்க்கையில் அல்லா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவான் ஒருவர் நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாரு பெரிய செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பாரு பின்னால அவருக்கு திடீரெனு சொல்லி அல்லா பயங்கரமான பெரிய ஒரு ஆபத்தை ஒரு லொஸ்ட ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திடுவான் அந்த லொஸ்டின் மூலமாக அவருடைய லைஃபுடைய திசையை அல்லா திருப்பி விடுகின்றான் ஆனால் இதை எங்களால தாங்கேலாது யார் யாருக்கு இது ஏற்பட்டதோ அதை அவர்களால பொருந்து கொள்ள முடியாது ஆனால் இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக அல்லாஹூஸ்வாத்தால் என்ன செய்கின்றான் அவன் மரணிப்பதற்கு முன்னால் அவனுடைய சிசையை அல்லாஹ் மாற்றி வருகின்றான் இது போன்ற இந்த சந்தர்ப்பங்கள் ஒன்றுதான் ரமதானுடைய மாதம் ஒவ்வொரு வருடமும் அல்லாஹூஸ் ஹானகுவாத்தால் இந்த மாதத்தை அனுப்பி கொண்டே இருக்குகின்றான் ஏன் பாவங்கள் செய்த மனிதர்கள் தவறுகள் செய்த என்னுடைய அடியார்கள் ஆண்கள் பெண்கள் என் நெருங்கோனும் என் வரோனும் எனக்கு உலகத்தில் உள்ள மாதங்கள் மாதங்களாக விசேஷமான ஒரு மாதம் இந்த ரமபானுடைய மாதம் இந்த மாதத்திற்கு வீட்டிற்கு பெயர் ரமபான் ரமதானி என்றாலே எரிக்குதல் என்று பொருள் நெருப்புல கறிக்குதல் அதாவது இந்த கருத்தை வைத்ததற்குரிய காரணம் என்ன அடியார்களுடைய பாவங்களை அல்லாஹ் கரிப்பதற்காக அடியார்களுடைய பாவங்களை எரித்து சாம்பலாக்கி விடுவதற்காக அல்லாஹூ சுனகோட்டால ஒரு வருடத்துல இந்த ஒரு மாதத்தை விசேஷமான மாதமாக ஆக்கி தந்திருக்கின்றான் எவ்வளவு சிறந்த மாதம் அதை பற்றி குலான் அல்லாஹ் பல இடங்கள்ல குறிப்பிடுகின்றான் நாங்க இன்றைக்கு கூட இந்த சூரா பக்கரால ஓதினாங்க நோன்பு கடமையாக்கப்பட்டுவிட்டது உங்களுக்கு முன்னாள் வாழ்ந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போன்று ஆனால் முன்னாள் வாழ்ந்தவர்களுக்கு எங்களை போன்ற முழு மாதமும் நோன்பு கடமையாக்கப்படல அது ஒரு வகையான அடிப்படையில் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு அல்ல தொழுகையையும் கடமையாக்கினான் நம்முடைய நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு முப்பது நோன்பை போன்ற அல்ல வேறொரு வகையில் அல்ல கடமையாக்கினான் ஏன் இந்த நோன்பின் மூலமாக உங்களிடத்தில் அந்த தக்கவாவுடைய அல்லாஹுடைய அச்சம் அவனுடைய பயம் வந்துவிடுவதற்காக மேலான பெரியார்களே சகோதரர்களே அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே தக்குவா என்றால் என்ன அல்லாஹுடைய உண்மையான பயம் அவனை உள்ளால் உள்ளபடி அவனே பயந்து நடக்குதல் இந்த நாங்க பார்க்கலாம் ஒரு சிலர் பகலையில பயப்படுவாங்க இரவையில அல்லாவை மறந்து வாழ்வாங்க மக்களுக்கு பயப்படுற மாதிரி ஒரு காட்சி ஒன்று இருக்கும் ஆனா அவர் தலைமையில போன அல்லாவை பயப்படாமல் அவனுக்கு செய்வார் உள்ளூர்ல நான் தவறு செஞ்சு தான் அவர் ஆளுமை அகிக்கிறேன் ஹாஜா அகிக்கிறேன் பொறுப்பதாரியா இருக்கிறேன் மக்களை என்ன பத்தி எல்லாம் எப்படி பேசுவாங்க அதனால மக்களுக்கு முன்னால தவறு செய்யாமல் இருக்கிறது நாங்க வெளிநாட்டு போனா தெரிஞ்சவங்க யாரும் இல்ல எங்களை யாரும் இல்ல அதனால நான் தவறு செய்யலாம் என்றால் இது உண்மையான சக்குவாவுடைய தன்மை அல்ல தக்குவா இருந்தால் பகலிலேயும் சரி இரவிலையும் சரி உள்ளூரிலேயும் சரி வெளியூரிலேயும் சரி மக்களுக்கு முன்னாலும் சரி மக்களை மறைந்து வாழக்கூடிய நேரத்திலும் சரி அனைத்து நேரங்களில அந்த அல்லாஹுவை பயப்படுவதற்குண்டான அந்தவா இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹூ சுனகா தான் இந்த தக்வாவை எதிர்பார்க்கின்றான் உண்மையில நாங்க பார்க்கலாம் ரம்மா நோன்பு பிடிச்சிருக்கிறாரு மற்ற அமல்கள்ல அடுத்தவங்களுக்கு காட்டலாம் அதன் மூலமாக அடுத்தவர்கள் எங்களை பாராட்டும் என்ற பெருமையை எடுக்கலாம் உதாரணம் நாங்கள் தொழுகிறோம் நான் தொழுவசாலி என்று மக்கள் சொல்லணும் என்று நினைக்கலாம் ஆனா அப்படி நினைச்ச அந்த தொழுகையுடைய உண்மையான லாபத்தை பல பலனவர் அடைய மாட்டாரு ஹஜ்ஜிக்கு போறாரு இவர் பதினஞ்சு ஹஜ்ஜி செஞ்சிட்டாரு இருபது ஹஜ்ஜி செஞ்சிட்டாரு மக்கள் என்ன பெரிய ஹஜி என்று சொல்லணும் ஹஜ்ஜி செய்யலாம் மற்ற வணக்கங்கள் எப்படியாவது அளித்தவர்களுக்கு வெளியாகிவிடும் ஆனால் நோன்பை தவிர அந்த நோன்பு இருக்குது நீங்க நோன்பு பிடிச்சீங்களா இல்லையா உங்கட வீட்டிலுள்ள மனைவிக்கு கூட தெரியாமல் நோன்பு பிடிக்கலும் உங்களோட வீட்டிலுள்ள தாய்க்கு கூட தெரியாமல் நோன்பு பிடிக்கலும் உங்களோடு இருக்கக்கூடிய மகன்மார்கள் மகன்மார்கள் சகோதரர்கள் யாருக்குமே தெரியாமல் நோன்பை பிடித்து விடலாம் ஏன் நோன்புக்கு அதாவது ஆக முக்கியம் என்ன நீங்களோட கல்புல நீத்து இரவு மகிழ்வுக்கு பின்னால அடுத்த நாள் சுபகு முன்னால் நேரத்துல நாளைக்கு ரமதானுடைய நோன்பை நான் பிடிக்கிறேன் என்று ஷாஃபி மல்ஹபுடி அடிப்படைதான் கல்வளை ஒவ்வொரு நாளும் நீ எத்தி வைக்கணும் நீங்க வச்சுட்டீங்க அன்று பஜுர் முதல் மகிழ்வு வரைக்கும் சூரியன் மறைகின்ற வரைக்கும் நீங்க எதையுமே சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கணும் கணேஷ் அவர்களே ஆக நீங்க நோன்பாடு என்பதை உலகத்தில் யாருக்கும் நீங்க சொல்லாமல் விளங்க முடியாது யாருக்குமே நீங்க சொல்லாமல் நான் நோன்பாடு என்று சொல்லி விளங்க முடியாது அதனால தான் அல்லாஹூ குறிப்பிடுகின்றான் நீங்க தொழுதா உங்களுக்கு எவ்வளவு நன்மை நோன்புக்கு எவ்வளவு நன்மைக்கு எவ்வளவு நன்மை ஹஜுக்கு எவ்வளவு நன்மை ஒன்றுக்கு பத்து ஒன்று நன்மைகள் நோன்பு அது எனக்குரியது அதனுடைய கூலியை நான் தான் என்னுடைய அடியானுக்கு கொடுப்பேன் அல்லாஹ் எந்த கூலியை தருவான் என்பது மறைக்குமார்களுக்கு கூட தெரியாது ஏன் அல்லாஹு நோன்பு பிடிக்கக்கூடியவர் இவர் பெரிய ஒரு சேக் மிகப்பெரிய ஒரு முஜாதா இவருக்கு விருப்பமான உணவை விட்றாரு விருப்பமான பானத்தை விட்றாரு விருப்பமான சேரக்கூடிய அந்த உறவை விடுகின்றாரு பகல் காலங்களில் அதனால பலவிதமான தியாகங்கள் உணவுடைய தியாகம் உடையுடைய தியாகம் உணவுடைய தியாகம் நேருடைய தியாகம் கணவன் மனைவிடைய உறவுடைய தியாகம் தன்னுடைய வாயை பாதுகாக்கிறாரு கண்ணை பாதுகாக்கிறாரு பாதப்பாத இப்படி பலவிதமான தியாகங்கள் அந்த கொண்டே இருப்பான் வேளாண் பெரியார்களே கனவான்களே சகோதர்ப்பம் மாதத்தையும் தந்து நோன்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி வாய்ப்பள்ளிவாச்சகம் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் இது அல்லாமுடைய பெரிய ஒரு அருளாக கருணையாக கருப்பையாக இருக்கு இதே மாதிரி இலங்கையில் பல நாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அவர்கள் பல வருஷ கணக்கில் கேட்காத நான் ஜமாத்த போனா தெரியும் சில மக்கள் வாழ்றாங்க ஜும்மா சொல்வதற்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருநூறு அவங்க பிரயாணம் செய்யணும் ரெண்டு அவர் மூணு அவர் டிரைவ் பண்ணனும் அப்படி போனாத்தால் அவர்களுக்கு என்ன செய்யும் ஜும்மா கிடைக்கும் சிலர்களை நாங்க சந்தித்தோம் ஆறு வருஷமாக அவங்க இதுவரைக்கும் பாங்கு சட்டத்தை கூட கேட்டதில்லை ஒரு ரெண்டு வருஷத்தே முன்னால ஆனா நாங்க எல்லாத்தையும் சொல்றாள் ஜப்பானு போயிருந்தோம் அங்க ஜப்பான் நிறைய பள்ளிகளை வாங்கிக்கிறாங்க மாஷா இல்ல ரெண்டு மூணு பள்ளி எங்களுக்கு ஒரு மூணு ஓலமாக்கள் வந்திருக்கிறாங்க ஜப்பானுக்கு தொழுவிக்க வந்திருக்கிறாங்க ஓலைமாக்கல் வந்திருக்கிறாங்க மாற்றமுமே ஆனா ஒரு சில சகோதரர்களை நாங்க போய் கஷ்டத்துல சந்திச்சோம் அவங்க அதாவது நகரம் சித்தி விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க அவர்கள் சொல்ல நாங்க கேட்டோம் நாங்க ஜும்மா ஆறு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஒரு பெருநாளுடைய தொழுகையில கலந்து கொண்டு எட்டு வருஷம் இப்படி சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க ஒரு சில இடங்களில் பாக்கியம் ஏதோ பள்ளிக்கு கிட்ட பள்ளியுடைய சூழல் பள்ளியுடைய அமைந்து அங்க பாங்குடைய சப்தம் ஜுமாவுடைய பாக்கியம் எவ்வளவு அழகான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் அதனால முதலாவது இதற்கு நாங்கள் நன்றி செலுத்தோனும் ரமதானுடைய மாதம் அடைஞ்சிருக்கும் புனிதமான முதலாவது சிறப்பு என்ன இந்த மாதத்தில்தான் அல்லா அவனுடைய புனிதமான குரான் இறக்கி வைத்திருக்கின்றான் இந்த குரான் இறக்கப்பட்ட மாதம் என்பதை விட இதற்கு வேற என்ன சிறப்பு உலகத்தில் உள்ள வேதங்களுக்கு உலகத்தில் உள்ள மதங்களுக்கு எல்லாம் ஆக முக்கியமான ஆக புனிதமான மதம் இஸ்லாமிய மதம் அதனுடைய வழிகாட்டி புனிதமான குரான் அந்த குரானை இறக்கிவிட்ட மாதம் ரமதானுடைய மாதம் இந்த ஒரே ஒரு ஷரப்பை போதும் ரமதான் மாதம் எவ்வளவு முக்கியமானது இந்த குரான் மாத்திரமல்ல இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்கள் ஹதரத் இப்ராஹிம் அலேஹி சலாத்து இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோப்புகள் அதாவது சில ஏடுகள் அது ரமதான் மாதத்துடைய தலைப்புறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹதரத் மூசா அலிஹி சலாத்து அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌரத் மாதத்துடைய இறக்கி வைத்தெட்டு அல்லது பிறை இருபது அல்ல இறக்கி வைத்திருக்கின்றான் இருக்கலாம் வேதங்களாக இருக்கலாம் அவைகள் அனைத்தையும் அல்லா இந்த மாதத்தில் இறக்கி வைத்திருக்கின்றான் என்றால் இந்த மாதத்திற்கு அல்லா விடத்துல ஒரு தனியான சிறப்பு இருக்கு வேளாண் பெரியார்களே கணவான் கணேஷ் நகோர்களே திசையிலுடைய இந்த சிறப்பு இதுல ஒரு பக்கம் இருக்க மறுமுனையில இஸ்லாத்துள்ள மிக முக்கியமான யுத்தங்கள் நடந்ததும் இந்த மாதத்துல ரமதானுடைய மாதம் பிற பதினேழு பதிலுடைய யுத்தம் உலகத்துல ஆக மிகவும் பிரசித்தி பெற்ற யுத்தம் எந்த அளவுக்குன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கும் காசிர்களுக்கும் மத்தியில வித்தியாசத்தை ஏற்படுத்திய ஒரு யுத்தம் வந்து அது பஜிலுடைய யுத்தம் அந்த பதிலுடைய இதே ரமதானுடைய மாதம் ஹிஜிரி இரண்டு மாதம் தினத்தில தான் பதிலுடைய மக்காவை வெற்றி கொண்டாங்க ரமதானுடைய மாதத்துல எட்டு நபி அவர்கள் முழு மக்காவே வெற்றி கொள்கின்றார்கள் அதே மாதிரி சில எருமூக்குடைய யுத்தங்கள்ல பல யுத்தங்கள் பல சந்தைகள் இந்த ரமதானுடைய மாதத்தில் நடந்திருக்கு ஹிஜிரி முதலாவது நூற்றாண்டு கடைசி பகுதி வெற்றி கொள்ள செல்கின்றார்கள் அவர்கள் வெற்றி கொண்டு அதன் பின்னால் இஸ்பெயினை எட்நூறு வருடம் அரேபியர்கள் ஆட்சி செய்தார்கள் அந்த இஸ்பெயினை வெற்றி கொண்ட மாதமும் பிரம்மதானுடைய மாதம் வேளாண் பெரியார்களே கனவான்களே சகோர்களே அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அதனால ரமதானுடைய மாதம் என்று சொன்னா வெறும் தொழுவது குரான் ஓதுவது சிக்கி செய்வது மாத்திரமல்ல இந்த மாதத்தில இஸ்லாமிய ஹிஸ்டரியில சரித்திரத்தில மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அல்லாஹூ சுஹானுவத்தால இந்த மாதத்துடைய சிறப்பை வைத்து நடக்காட்டியிருக்கின்றான் அதனடி இந்த மாதத்திற்கு ஆரம்பம் முதல் நபியர்கள் என்ன செய்வாங்க மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவாயாக ரெண்டு மாதத்திற்கு முன்னால நபி அவர்கள் ரமபான எதிர்பார்த்து ரமதான அடையணும் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கணும் ஹஜீஸ் கித்தாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் அவ்வளவு மாதம் எந்த அளவுக்கு அந்த ஹஜீஸ்களை எழுதிய இமாம் புகாரி ரஹமத்துலே இமாம் ரஹமத்துல்லே இவர்கள் ரமதானுடைய மாதம் வந்துட்டா அவர்களுடைய ஹஜீஸ்களை எழுதுவதை கூட ஒரு பக்கமா வச்சு முழு நேரத்தை என்ன செய்வாங்க பள்ளியில புலான்துவதுல திலாவத்துல இயற்கை காப்புல தொழுகையில் அவர்கள் இது பட்டுப்படுவார்கள் அழகான சந்தர்ப்பத்தை வாய்ப்பு எங்களை அடைவதற்கு இப்ப நாங்கள் நோன்பை பிடிச்சிக்கொண்டிருக்கிறோம் அல்ஹந்திரல்லா அல்லாஹ் சந்தர்ப்பத்தை சந்திருக்கிறான் ஒன்று சிரமப்பட்டு நோன்பை பிடிப்பது மற்றொன்று பிடித்த நோன்பை பாதுகாப்பது சில அமல்கள் இருக்குது அந்த அமலை செய்யறது சரியான லேஷு ஆனா அந்த அமலை பாதுகாக்கறது தானே சரியான கஷ்டம் ரமலான் இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு அவர் அதுவும் பெரிய சூடில் பாதுகாக்கணும் அந்த பிடித்த நோன்பு அல்லாஹிட கபூல் செய்யப்படணும் எங்களால் பிடிக்கப்பட்ட நோன்பை அல்லாஹும் இந்த நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் என்றால் அதற்கு அல்ல சில சில சிவத்துகளை வைத்திருக்கின்றான் அந்த சிவத்துகளுடன் அந்த நோன்பு இருந்தால் அந்த நோன்பை அல்ல ஏற்றுக் கொள்வான் நிறைவேறிவிடும் உதாரணத்துக்கு சொல்றாண்டா ஆண்கள் தங்க மோதிரம் போன்றது கூடாது ஆண்கள் என்ன செய்யக்கூடாது தங்கம் அணிய ஆண்கள் தங்க அதாவது பட்ட ஆடைகள் அணிய ஒரு ஆண் தங்கச்ச மோதலத்தை உடுத்து கொண்டு என்ன செய்யறாரு தொழுகிறார் கூடும் ஆனால் தங்க மோதிரம் அணிந்ததனுடைய பாவத்துக்கு அவர் அல்லாச்ச தனியா பதில் சொல்லணும் ஒரு ஆண் பட்டாடையை அணிய அணிந்து கொண்டு சொலுதால் அவனுடைய கூடிடும் ஆனால் பட்டை உடிச்சதனுடைய தண்டனை பாவத்துக்கு அவர் அல்லாச்ச பதில் சொல்லணும் அதே மாதிரி ரமதானுடைய காலத்துல நீங்க நோன்ப நோட்டு இரவுல நீயத்தை வச்சீங்க பஜ்ரு முதல் மகிழ்வு வரைக்கும் நீங்க அதாவது சாப்பிடவும் இல்லை குடிக்கவும் இல்ல ஆனால் நோன்பு காலங்களில் பேண வேண்டிய விடயத்தை நீங்க பேணாற்றே அந்த நோன்பின் மூலமாக உண்மையான அதனால தான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுவாங்க அவர் தாகத்துடன் இருந்ததை தவிர அவருக்கு வேற எந்த பிரோசனமும் இல்லாமிகே இல்லையோ இரவு வணங்கக்கூடிய வணக்கத்தாரிகள் நின்று வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர் இரவு விழித்ததை தவிர வேற எந்த லாபமும் அவருக்கு அப்ப நபியவர்கள் சொன்னாங்க நோன்பாளி பகலிலே தாகமாக இருந்ததை தவிர அதே மாதிரி வணக்கத்தாலி இரவு எந்த கூறுகின்றார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறிவிக்கிறாங்க அவர் தவறான ஒரு பேச்சை பேசாமல் இருக்கல்லூர் பிடிக்கிறார் அவனுடைய நோன்பில் எந்த தேவையும் சாப்பாட்டு குடிப்பை அல்லாவுக்கு எந்த தேவையும் குறிப்பிடுகின்றார்கள் மேலான பெரியார்களே கடல் அதனால் நோன்பாது இருக்கிறோமோ எங்களுடைய தெரியும் சும்மா காலத்தில் உண்ணுவதற்கு எங்களுக்கு அனுமதி இருக்கு எங்களுக்கு அனுமதி இருக்குது அப்ப ரமதானுடைய காலத்தில் எங்களுக்கு அறமாக்கிட்டான் நாங்க சாப்பிடலாம் சாதாரணமான வேலையில் அது தாராளம் குடிக்கலாம் தாராளம் அதே மாதிரி மனைவி மார்களுடன் உடல் தாராளம் ஆனால் ரமதானுடைய பகல் காலங்கள்ல சாப்பிடுவது கூடாது அதே மாதிரி குடிப்பது கூடாது அதே மாதிரி மனைவிமார்களுடன் உடல் உறவுல ஈடுபடுவது கூடாது அப்ப ரமதான் அல்லாத காலத்துல ஹலால் ஆனவைகளே ரமதான் மாதத்துடைய பகல் காலங்கள்ல ஹராம்டா ரமதான் அல்லாத காலங்களிலேயே ஹராம் அதாவது பொய் பேசுவது அடுத்தவர்களை பற்றி ஹீபட் பேசுவது அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது அடுத்தவர்களுடைய குறைகளை மக்களுக்கு மத்தியதான் முன்னால சொல்வது ஏன் அடுத்தவர்களை கேலி செய்வது அது கூட பாவம் இன்றைக்கு சில பாவம் இருக்குது அதை பாவமா நினைச்சு சேரோம் யாரது ஒரு அழுத்த ஒரு வீக்னஸ் சொன்னிருந்தா அதை வச்சு நாங்க அவரை கேள்வி பண்றது அதை வச்சு நாங்க அவரை கிஞ்சல் செய்யறது எந்த அளவுக்கு சொன்னார்கள் ஒரு கட்ட மனிதன் இருக்கிறாரு அவரை பார்த்துமே கட்டணை கட்டயணி என்று கூப்பிடுவதும் ஆறாம் ஒரு நெட்டையர் இருக்கிறாரே ஒரு நெட்டையரை பார்த்து நெற்றையனே என்று கூப்பிடுவது கூட ஹராம்லா கூறுகின்றான் கோமின் அத்தா ஐய கூழு அய்யூன்னு ஒரு கோச்சரம் ஒரு கூட்டம் இன் ஒரு ஆண் கூட்டத்தை கேலி செய்ய வேண்டாம் ஒரு பெண் கூட்டம் இன் ஒரு பெண் கூட்டத்தை கேலி செய்ய வேண்டாம் வலா அவர்களை பட்ட பெயர்களை சொல்லி அழைக்காதீங்க அவர்களை குத்தி காட்டாதீங்க இந்த ஆயத்தை கருத்து என்ன ஒருவன் விரும்பாத ஒரு பெயரை சொல்லி அவரை அழைப்பதாக ஹராம் ஆனால் மேலான பெரியார் கணேசோர்களே ஆனா இத பாவமா நினைக்கிற எங்க பழக்கத்தில் அப்படி வந்துருச்சு யாரையாவது கண்டுட்டா ஐந்து கொஞ்சம் அவரை கேலி பண்ணும் அவரை அதாவது அவரை சஞ்சலப்படுத்தும் ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லிவிடுகின்றோம் ஆனால் எங்களால் பாரதூரமா நினைக்கிறல்ல ஆனா இது ஒரு ஹராமாக இருக்குது ஆஹா கேலி பண்றது அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுறது அதே மாதிரி பொய் சொல்றது இப்படி இப்படியோ பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மேலான பெரியார்களே கனவான் கணேசோர்களே இதை நாங்க விடாவிட்டு ால் எ நோன்பின் மூலமாக அவ்வளவு பெரிய லாபம் ஏற்பட அதோட எங்கட கண்களால பார்ப்பது அதோட எங்கட காதால கேட்பது எப்படி வாயால ஹராமை பேசுவது கூடாதோ அதே மாதிரி தான் கண்ணால ஹராமை பார்ப்பதும் கூடாது காதால ஹராமை கேட்பதும் கூடாது ஒரு சில சகோதரிகள் இருக்கிறாங்க அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க எப்படியாவது டைம் பாஸ் பண்ணணும் நோன்பையும் பிடிக்கிறது குரானையும் ஓதுறது மாஷால்லா விக்கிரம் செய்து கொள்றது மறுமுனையில ஹராம பார்க்கறது மறுமுனையில ஹராமான காதால கேட்கறது பார்க்கறது கேட்கிறது தெளிவா சொல்ல வேண்டிய தேவை இல்லவானுக்கே அல்ல அனுமதி தரல அப்படி அனுமதி செய்யலாண்டா நோன்பொன்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது உதாரணத்தை சொல்லி கூழ் அப்ப கூழுக்கு ஹீட்டர் போட்டரை பாதுகாக்களை ஏசி ஓன் பண்ணினா இந்த ஹால் அது கூலாயிருக்குமா இதே மாதிரி தான் நோன்பையும் பிடிக்கிறது குரானையும் மோது சிக்கரும் பாவத்தெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தா மேலான பெரியார்களே கணவான் கணேசோர்களே எங்கள்ட நாங்க எதிர்ப்பு பார்க்கக்கூடிய கொஞ்சம் நிலைமை இருக்குது அவர்கள் உள்ளம் திரும்பி விடாது கூறுகின்றான்பிக்கல்வா அவர்களுடைய வியாபாரம் அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டு அவர்களை மறதிய போட்டுவிடாது பசாரில் இருப்பாங்க இருப்பாங்க கடையில் இருப்பாங்க ஆனால் அவர்களுடைய கல்விகள் அல்லாஹுடைய ஞாபகத்தில் இருக்கும் ஆனா நாங்க பள்ளிக்கு கொடுக்கிற நேரம் ரொம்ப குறவு ஒரு நாளைக்கு ஒரு டூ அவர் அமல்களை செஞ்சிட்டு அவன் வாழ்க்கையை வாழாட்டி நாளைக்கு அல்லாவுக்கு முன்னாள் காட்டிலும் மேலான பெரியார்களே கர்வான்களே சகோக்களே அதனால ஏதோ ஒரு மாதம் நாங்கள் நோன்பு நோக்கிறோம் இரவுடைய வணக்கங்கள் ஈடுபடுகின்றோம் அதனால அந்த பகல் காலங்கள்ல அந்த பாதுகாக்கிறது விடயமாக இருக்குது குடிக்க கூடாதோ ரமதானுடைய பகல் காலங்கள்ல அதே மாதிரி தான் ஹராம பேசாம ஹராம பார்க்காம ஹராம கேட்காம நாங்க எங்க அங்க அவயங்களை பாதுகாத்தோம் தான் இந்த ரமதானின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த தக்குவாயங்கள்தான் உலகத்துல நிறைய பேர் வருஷா வருஷம் நோன்பு நோட்கிறாங்க தக்குவா அந்த வாழ்க்கையில வரும் அல்ல ஒவ்வொரு நன்மைக்கு ஒவ்வொரு சிபத்தை வச்சிருக்கிறான் ஒவ்வொரு அமலுக்கு ஒவ்வொரு வணக்கத்திற்கு நோன்பின் மூலமாக தக்குவா சக்காத்தின் மூலமாக பரிசுத்தம் தக்காத்தின் மூலமாக பரிசுத்தம் தொழுகையின் மூலமாக மோசமான பாவமான காரியங்கள் இல்லாமல் குறந்த கூறுகின்றான் இன்ன பலாத்தா அனில் முன்கர் நிச்சயமாக தொழுகை மோட்டமான மானக்கேடான காரியங்களை விட்டும் மனிதனை தடை செய்துவிடும் மக்கள் தொழிறாங்க பாவத்தை செய்யறாங்க மக்கள் தொருடுறாங்க திருடுறாங்க மக்கள் தொழுகுறாங்க தவறுகளை செய்ய சொல்கிற சட்ட திட்டங்களை முழுமையாக அவர் பின்பற்றல அதனால அவருடைய தொழுகை அவரை பாவத்திலிருந்து தடை செய்யல அதே மாதிரி நோன்பு அல்ல கூறுகின்றான் உங்களுக்கு தக்குவா வரும் அந்த நோன்பின் மூலமாக தக்குவா வராவிட்டால் அதற்குரிய காரணம் அந்த நோன்புல நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய உள்ளால் உண்மையான பகல் காலங்களில் இருக்கிறோம் ஆக முக்கியமான ஒன்று அதே மாதிரி காலங்களில் அதிகமாக ஈடுபடும் பின்னால் உள்ள தினங்களை நோன்பு திறக்க வைப்பது அவனுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாம இருப்பிலிருந்து அல்லா அவனை பாதுகாக்குகின்றான் நோன்பாடிக்கு எந்த நன்மை கிடைக்கவோ அதே நன்மையை அல்லா இவனுக்கும் கொடுக்கின்றான் கேட்டாங்க நாங்க எப்படி நோன்பு துறக்கிறதுக்கு வைக்கிறது எங்களுக்கு இல்ல எந்த சகாபாக்கள் பகலையில சாப்பிட்டா இரவுக்கு இல்ல இரவையில சாப்பாட்டா பகலையில இல்ல அதனால தாய் சார் அது எல்லாம் நபி அவர்கள் மௌத்தாகிற வரைக்கும் ஒரே நாள்ல இரண்டு தடவை வயது நிறைய சாப்பிட்ட சரித்திரமே இல்ல அந்த கஷ்டம் கேட்காங்க யார சூழல்லா நாங்க இப்படி நோன்பாடிகளுக்கு நோம்பு திறக்க வைக்கிறது ஒரு மீடர் பால கொடுத்து நீங்க நோன்பு திறக்க வைங்க ஒரு துண்டு இல்லையா அதை கொடுத்து நீங்க நோன்பு அதை கொடுத்தாலும் அல்லாஹு வந்தாலும் உங்களுக்கு முழுமையான நன்மையை தருவான் இந்த நோன்பு அரபிகளுக்கு நிகர் அரபிகள் தான் ரமதானுடைய நீங்க தெரியும் மகளிருக்கு எவ்வளவு நேரம் கூப்பிடுவாங்க வாங்க எங்கள்ட்ட எங்கள்கிட்ட வாங்க எங்கள்கிட்ட வாங்க என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூப்பராவிரிச்சு வச்சு இருப்பாங்க அதுக்கு ஆள் சேர்க்கறது அறத்துக்கு வெளியிலிருந்து வந்து கெஞ்சுவாங்க ஆனா பெரிய கோடீஸ்வரர் குழந்தைகள் பெரிய பணக்கார்கூட குழந்தைகள் விருப்போன் என்ன செய்யறது ஒரு நோன்பாலிய நோன்பு திறக்க வைத்தா அந்த நோன்பாடிக்கு எந்த கொடுப்பானோ அதே நூற்றுக்கு நூறு நன்மையை நமக்கும் அல்ல தருவதாக வாக்களித்திருக்கின்றே கனவான் கணேஷ் அதனால் நோன்பாளிகள் நோன்பு திறக்க வைக்கிற அதே மாதிரி நோன்புல ஆக முக்கியமான சில மசாயல்களை நாங்க கவனிக்கணும் முக்கியமான சட்ட திட்டங்களை கவனிக்கணும் எங்க ஒரு நோன்பு பிடிக்கக்கூடியவர்களுக்கு ஆக முக்கியமானது இரவேல நீயத்தை வைப்பது இரவே நீதான் ஆக முக்கியமான ஒரு கடமை நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ் மல்லம் யுபயிட்டு முன்னால யாரு நீயற்றிருக்கலையோ அவருக்கு நோன்பே இல்ல அவர்களுடைய கருத்து என்ன ஷாபி மதாபா பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு நாளும் இரவேல அதாவது மகரிபுக்கு பின்னால் இருந்து அடுத்த நாள் சுபகு முன்னால் உள்ள நேரத்துல நீத்து வைக்கிறது கட்டாயம் ஆனா இமாம் அகமது முன் ஹம்பல் இமாம் மாலிக் ரஹமத்துலா அலேஹிமா ரெண்டு இமாம்களுடைய ஒரு கருத்து ரமதானுடைய முதலாவது தலைப்பிறையில நான் முழு மாதத்திற்கும் சேர்த்து நீத்து வைக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஒரு நீயத்தை வச்சு கொண்டீங்க போயிருச்சு அப்படி அந்த நோன்பு உங்களுக்கு கூடிவிடும் என்று இமாம் இமாம் அகமது முன் ஹம்பல் ரஹமத்துல்லா அலேஹிமா போன்றவர்கள் கூறுகின்றார்கள் அதனால இரவேளை நீத்து வைக்கிறது முக்கியம் பருதான நோம்புக்கு ஆனா சுண்ணத்தான நோன்புக்கு இரவேளை வைக்கணும் நீங்க என்ன செய்யறீங்க அபி அவங்களோட எப்பல ஹஜிஸ் இருக்குது ஒருத்தர அகர தாயிஷா எல்லாம் அவங்கள்ட்ட பகல் வேலையில வந்தாங்க கேட்டாங்க ஆயுஷா அவங்க ஏதாவது சாப்பிட இருக்குதா சொன்னாங்க யாரும் சூழல்லாம் எந்தமே இல்லை இரவேல மகிரிபுக்கு இரவேல கண்ணா எறந்து விட்டது நீங்க எல்லாரும் வச்சீங்க வேற ஏதாவது ஏற்பாடு செஞ்சீங்க தூக்கம் போயிருச்சு சாப்பிடாட்டின் பரவாயில்ல நீத்து வைத்திருந்தால் அந்த நோன்பு கூடி போய்விடும் அதனால ஏழு எட்டு வயதுக்கு பின்னால அவர் எப்படி தொழுவோமோ அதே மாதிரி நோபு பிடிக்கிறது உற்சாகப்படுத்தும் அடைந்துவிட்டால் அவருக்கு நோன்பு கட்டாயம் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் நோன்பை விடுவதற்கும் சில அனுமதிகள் இருக்குது என்ன உதாரணமும் ஆகோமான பிரயாணம் செய்யறாரு அந்த பிரயாணம் ஒரு எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டருடைய தொலை தூரம் ஒரு ஐம்பத்தாறு கிலோ ஐம்பத்தாறு மைல் ஐம்பத்தாறு மைல் எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டருடைய தூரத்தை ஒரு கடக்கிறாரு ஆனால் அவருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி ஆனால் பிடிப்பது தான் ஏற்றம் நோம்புக்கு அனுமதிக்கான கிளம்பிடுவோம் கிளம்புறாரு அனுமதி இதே நாங்க ஆரம்பத்தில் காலம் சஹாபாக்கள் எல்லாம் மதியனே வராங்க மக்காவுக்கு அப்ப சிலர்கள் நோன்பாடுகள் சிலர்கள் நோன்ப விட்டு இருந்தாங்க எு பிடித்தவங்களும் இருந்தாங்க நோன்பு விட்டவங்களும் இருந்தாங்க இந்த மாதத்து உண்மையான சிறப்பை மற்ற மாதங்கள் நோன்படலாம் இருக்கிறார்கள் அவரால் நோன்ப பிடிக்க முடியாது அதனால் அவர் நோன்படலாம் என்ன செய்யணும் அல்லது பெண்கள் இருக்கிறாங்க து அல்லது குழந்தை பெற்ற அந்த காலங்களா இருக்குது அந்த காலத்தில் அவங்களுக்கு அவர்கள் இரவையில் அதோட இப்ப உதாரணமா பகல் காலங்களில் நோன்பு நோட்டு அந்த வேலை இல்ல நோன்பு பிடித்திருக்கக்கூடிய வேலை இல்ல நீங்க நல்ல ஞாபகத்தோட சாப்பிடக்கூடாது நீங்க மறந்து சாப்பிட்டீங்க நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டீங்க மறந்து குடிச்சிங்க நல்ல வயிறு நிறைய தாகம் தேர குடிச்சிங்க அவங்களோட நோன்பு முடியாது அதுல ஒவ்வொரு அது எல்லாம் அவங்களோட ஹதீஷ் நம்பி அவங்க சொன்னாங்க யாராவது ஒரு மறந்து சாப்பிட்டாரு யாராவது ஒரு மறந்து குடிச்சிட்டாரு அதாவது அல்ல அவருக்கு அதை உணவு குடிச்சான் அவருக்கு <Sessly> அனுமதி <Sessly> அறியாம வாந்த அந்தியைம்ப முடியாது போடு துவாரம்ள்ள வாய அல்லது மூக்கால அல்லது காதால அல்லது முன்பின் துவாரத்தால உடலுக்குள்ள செல்லக்கூடாது உணவாகவோ தாகத்துக்கு நீராகவோ ஆகாது அதனால அந்த மாதிரியான அதாவது என்ன செய்யலாம் மேலூசி கொள்ளலாம் தலைவலி வருது மேலால பூசிக்கொள்ளலாம் அதே மாதிரி என்ன செய்யலாம் ஒரு தேவைப்பட்ட ஒரு இன்ஜெக்ஷன் என்ன செய்யலாம் அடித்துக் கொள்ளலாம் ஆனால் வைத்துக்குள்ள போகக்கூடிய அளவுல பொருட்களை உள்ளே செலுத்துவது கூடாது ஆனா மனம் பூச அமைக்கிறது ஆகா நல்லது பேஸ்டால நாங்கிறது அது மக்கு இரவையில செஞ்சு கொண்டீங்க செய்யலாம் ஏன்வாக்க செய்யக்கூடாது ஒரு நுண்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை இருக்குது அது அல்லாஹூரியை விட வாசமான வாசன உள்ளதுக்கு பின்னால அந்த கூறப்பட்டிருக்கின்றது மேலான பெரியார்களே வங்கடேஷ் அதே மாதிரி தூங்கிட்டார் அவருக்கு அந்த தூக்கத்தில் ஏற்பட்டு ஏன் அவரை அறியாமல் அவருக்கு நோன்பு நோன்பு என்ன செய்யலும் முறிந்திராது தானாக வேண்டும் என்று வெளியாக்கினால் நோன்பு முடிந்துவிடும் தானாக வேண்டும் என்று மனைவியோடு சேர்ந்தால் ரெண்டு மாதம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கணும் ஒரு ஆள் பகல் வேலையில நோன்பு பிடிச்சிருக்கிற வேலையில தன்னுடைய ஹலாலான மனைவியோடு சேர்ந்துட்டாரு அதற்குரிய சந்தனை என்ன ரெண்டு மாதம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கணும் அவ்வளவு பெரிய சந்தன ஆஹா ஒராளுக்கு தூக்கத்திரி கலிதம் ஏற்பட்டுருச்சு அதனால நோன்பு முடியாது இரவேளை நீங்க என்ன செஞ்சீங்க கணவன் மனைவி சேர்ந்துட்டீங்க உடல் உறவு ஆனா காலையில ஆக சிறந்த என்ன எலும்பி குடிச்சு கொள்றது பின்னால சகருடைய சாப்பாடு சாப்பிட்றது தாஜர் போன்றதை சொல்லுறது ஆனா ஒரு ஆள் எலும்பினதோடு அவருக்கு டைமில் ஒரு பத்து நிமிஷம் தான் நீக்குது குடிச்சா சாப்படையலா சாப்பிட்டா குளிச்சேலா அனை பேசம் நீங்க சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஏன் குடிக்கிறது சுபகு தொழுகைக்கு தான் முக்கியமே தவிர நோன்பு பிடிக்கிறதுக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு குளிக்கிறது கட்டாயமில் து நீங்க குளிச்சு கொண்டு நோன்பு பிடிக்கிறது இந்த அடிப்படையில சில மசாயல்களும் இருக்கிறது எங்க பள்ளியில தான் இருப்போம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க கேட்டுக் கொள்ளலாம் நீங்க இந்த அடிப்படையில எங்க நோன்ப நாங்க என்ன செய்யணும் பாதுகாக்கணும் எப்படி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சிலவங்க வேலைக்கு போறாங்க வேலையோட வந்து நோன்புகளை பிடிக்கிறாங்க அவர்கள் அமல் செய்றத தவிர அவர்கள் ஒவ்ருவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும் முத்தொன்டத்துல தக்குவா இருக்குதோ முத்தகைய அமலைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அதனால பல தகாபாக்கள் சொல்வாங்க நான் ஒரு அமல் செய்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அதை விட நான் கவலைப்படுறேன் என்னுடைய இந்த அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுமா நிராகரிக்கப்படுமா மேலான பெரியார்களே கணவாங்களே சகோக்களே அதனால அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஆக முக்கியமான காரணம் என்ன அந்த அமல்ல நாங்க அல்லாவுக்காக வேண்டி ஹிலாசோட செய்யறது யாருக்கும் காட்டுறது இல்ல பேருக்காகவே செய்யறல்ல புகழுக்காகவே செய்யறல்ல ஆனா இன்றைக்கு என்னடா ஒரு பழக்கம் தெரிவிக்குது யாராவது குரான ஓதிச்சா ஆஹ்லா நான் ரெண்டு ஜூ சோதினேன் மாஷா நான் மூணு ஜூ சோதினேன் செலவு பத்து தவாப் செஞ்சிட்டேன் பதினஞ்சு தவாப் செஞ்சிட்டேன் இந்த ரமதான்ல மூணு குரான முடிச்சிட்டேன் நினைக்கிறது சந்தோஷம் ஆனா இதன் மூலமாக எங்களோட அமல்கள் வீணா போகிறோம் அதனால நாங்க சேர அமல்களை யார்டையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆனா இத நாங்க ஒரு சந்தை இருக்கிறாரு மகன்த சொல்லலாம் ஏன் மகனை உற்சாகப்படுத்த பாருங்க மகன் நான் ரெண்டு ஜூ சோதினேன் நீங்களும் ஓதுங்க அப்படி செஞ்சேன்னை அவர்களை பெருமைக்காக உண்மையான நினைத்துக் கொள்வதையா உனக்காக வேண்டித்தான் செய்ய நான் உலகத்தில் வேற யாரையும் திருப்பி படுத்த இல்ல யாரையும் சந்தோஷப்படுத்தி தப்புகள் செய்ய வேண்டிய முறைப்பு என்னால் நடந்திருக்க ஏன் காரணம் என்ன செய்ய வேண்டிய முறைப்படி இந்த தொழுகையை நான் அதனால தவறு நடந்திருந்தோம் நபி அவர்களை தூரத்துக்கு செய்யணும் அதனால பாதுகாக்கணும் அல்லாவுக்காக வேண்டியோக்காக அளவுக்கு நிச்சயம் தருவான் அந்த அடிப்படையில் நான் நம்முடைய அமல்களை ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் அல்லா நம்முடைய பெற்றோர்களுடைய பாகுலி மன்னிப்பு உறவினர்கள் பாவங்களை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயா ஏ அல்லா நீ எவ்வாறு விரும்புகின்றாயோ அந்த முறையில் இந்த நேரங்களை கழிப்பதற்கு தோப்பி செவாயா சென்ற வருஷத்தில் எங்களுடன் இருந்து எத்தனையோ சகோதரர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்களே ஒம யா முழு உலகம் பாதுகாப்பாய் அவர்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயா யல்லா நோயாளிகளுக்கு பூர்த்தியான சுகத்தை கொடுப்பாயா யா ல்லா யார் யார் வழக்கு கஷ்டங்களில் சிக்கல்களில் மாற்றியிருக்கிறார்களோ யா ல்லா அவர்கள் அனைவர்களுக்கும் அதிலிருந்து விமோச்சனத்தை கொடுப்பாயார் அல்லா நம் அனைவர்களுக்கும் ஜன்ன சொல் என்ற நசீவாக்கி வைப்பாய் முகமது